நிலை என்ன தங்களின் தொழுகையில் உயர்த்துகிறார்கள் என்று கூறிய நபி சொல்லு அவர்கள் இதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ளட்டும் அல்லது அவர்களின் பார்வை பறிக்கப்படட்டும் என்று கூறியதுதான் கடுமையானதாகும் ஏழு ஐந்து பூஜ்ஜியம்